ஸ்ரீ குருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு புராணங்களிலும் என்னென்ன தர்மங்களை நமக்கு வியாசாச்சாரியால் காண்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக பதினெட்டு புராணங்களிலும் சொல்லக்கூடியதான விஷயங்களை சுருக்கமாக பொருளடக்கமாக பார்த்துன்னு வரும் அதிலே பதினேழாவது புராணமாக ஸ்காந்த புராணத்தை வியாசாச்சாரியார் அனுகிரகம் வென்றார் இந்த ஸ்காந்த புராணம் என்கிறது பெரிய புராணம் பதினெட்டு மகா புராணங்களுக்குள்ளேயே அதிகமான ஸ்லோகங்களை உடையது இந்த ஸ்காந்த புராணம் மொத்தம் எண்பத்தி ஓராயிரத்தி உடையது இந்த ஸ்காந்த புராணம் முக்கியமாக எதை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுறது அப்படின்னா க்ஷேத்திர மகாத்மியங்களையும் பல விரதங்களையும் அந்த விரதங்களுக்கான சரித்திரத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்காந்த புராணத்தை அனுகிரகம் செய்கிறார் வியாசாச்சாரியார் இதற்கு ஸ்காந்த புராணம்னு ஏன் பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிற பொழுது ஸ்கந்தராலே இது அனுகிரகம் செய்யப்படுறதுனாலே இதற்கு ஸ்காந்த புராணம்னு பெயர் அப்படின்னு வியாசாச்சாரியால் இந்த புராணத்தில் காண்பிக்கிறார் இந்த புராணத்தில் முதல்ல ஆறு சம்ஹிதையாக பிரித்து அதற்குள் ஏழு கண்டமாக சொல்கிறார் அதாவது இதில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த ஸ்காந்த புராணத்தில் சனத்குமார சம்ஹிதை சூத்த சம்ஹிதை பிராமீ சம்மிதை வைஷ்ணவ சம்ஹிதை சாங்கரி சம்ஹிதை சௌரி சம்ஹிதை அப்படின்னு ஆறு ஆறு சம்ஹிதைகள் சொல்லி அதில் மகேஸ்வரகண்டம் வைஷ்ணவகண்டம் பிரம்மகண்டம் காஷிகண்டம் அவந்திகண்டம் நாகரகண்டம் பிரபாசகண்டம் அப்படின்னு ஏழு கண்டங்களாக பிரிச்சி வியாசாச்சாரியாள் அனுகிரகம் செய்திருக்க ஒவ்வொரு கண்டமும் ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்கிறது இதில் முக்கியமாக சூத்த சம்ஹிதைன்னு இருக்குது பகவத் பாதாச்சாரியால் பிரஸ்தானத்ய பாஷ்யம்னு நம்முடைய அத்வைத சித்தாந்தத்தை நமக்கு காண்பிக்கிறதுக்காக கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூத்த சம்ஹிதையை நிறையா முறை படிச்சிருக்கார் அப்படின்னு சரித்திரம் சொல்லப்படுறது இந்த சூத்த சம்ஹிதையை நிறைய முறை படித்து தான் பிரஸ்தானத்திறைய பாஷியத்தை ஆரம்பிக்கிறார் பகவத் பாதாச்சாரியாள் என்கிறது அவருடைய சரித்திரம் அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு சம்ஹிதை இந்த சூத்த சம்ஹிதை இந்த ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்படுறது அந்த சூத்த சம்ஹிதையில் பரமேஸ்வரனை எப்படியெல்லாம் நாம் உபாசிக்கணும் பரமேஸ்வரனை நாம் வைதிகமான முறையில் எப்படி உபாசிக்கணும் தாந்திரிகமான முறையில் எப்படி உபாசிக்கணும் என்கிறது விரிவாக இந்த ஸ்கந்த சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்தினுடைய சித்தாந்தங்கள் சிவபக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறது இந்த ஸ்கந்த புராணம் அதனாலே உயர்வை பெறுறது யஜ்ய வைபவ கண்டம்னே இதில் இருக்குது அதிலே இந்த விஷயம் சொல்லப்படுறது மேலும் புண்ணிய தீர்த்தங்கள் அந்தந்த தீர்த்தங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் தினமும் செய்யக்கூடியதான பூஜா விதிகள் இவைகள் அதிகமாக இந்த ஸ்கந்த புராணத்திலே இருக்கு அதாவது பஞ்சோபச்சாரம் ஐந்து உபசாரங்களுடன் பூஜை பண்ணுறது ஷோடசோபச்சாரம்னு பதினாறு உபசாரங்களோடு பூஜிக்கிறது விம்சோபச்சாரம்னு இருபது உபசாரங்களோடு பூஜிப்பது இருபத்தி நான்கு பூஜிப்பது முப்பத்தி ரெண்டு பூஜிப்பது சத்துஷஷ்டி உபச்சாரம் அறுபத்தி உபச்சாரங்களோடு பூஜிப்பது 102 இரண்டு உபசாரங்களோடு பூஜிப்பது இப்படி இந்த உபசாரங்களை நாம் ஈஸ்வரனுக்கு எந்த எந்த எண்ணிக்கையில் செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிறது எப்பப்போ எவ்வளவு எவ்வளவு உபச்சார பூஜைகளை நாம் செய்யணும் ஒவ்வொரு உபசாரங்களுக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த ஸ்காந்த புராணம் காண்பிக்கிறது நாம் தியாயாமீன் ஆரம்பிக்கிறோம் பூஜையை தியானம் செய்யறதுனாலே என்ன பலன் ஆவாகனம் செய்வதனாலே என்ன பலன் ஆசனம் கொடுப்பதனாலே என்ன இப்படி ஒவ்வொரு உபசாரங்களுக்கும் செய்ய வேண்டிய முறையையும் அதற்கான பலனையும் நமக்கு இந்த ஸ்கந்த புராணம் காண்பிக்கிறது இவைகள் அனைத்தும் மகேஸ்வர விரிவாக சொல்லப்படுறது அதே போல் வைஷ்ணவ விஷ்ணு பூஜையை செய்ய வேண்டிய முறை விஷ்ணு தீர்த்தங்கள் பூரி ஜெகந்நாத் அந்த க்ஷேத்திரங்களுடைய மகாத்மியங்கள் அவைகளுக்கான சரித்திரங்கள் இந்த ஸ்கந்த புராணத்தில் வைஷ்ணவ கண்டத்தில் சொல்லப்படுறது அதேபோல் பிரம்மகண்டம் அதிலே இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டி யுகங்களுடைய காலம் இவைகள் இந்த பிரம்மகண்டத்தில் சொல்லப்படுறது கிரேதாயுகம் எத்தனை வருஷ காலம் கிருத்தயுகம் எத்தனை வருஷ காலம் துவாபரயுகம் எத்தனை வருஷ காலம் கலியுகம் எத்தனை வருஷ காலம் அப்படின்னு அந்த வருஷங்களுடைய எண்ணிக்கைகள் இந்த ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்படுறது காஷிகண்டம்னு ஒரு பகுதி அதிலே தான் நாம் காசி யாத்திரை போக வேண்டியதான முறை சொல்லப்பட்டிருக்கு நாம் காசி யாத்திரையை எப்படி துவங்கணும் காசி யாத்திரை எதற்காக என்ன வழியில் இந்த காசி யாத்திரையை செய்யணும் அங்கே போய் என்ன காரியங்கள் செய்யணும் வந்த பிறகு என்ன செய்யணும் இந்த காசி யாத்திரை போகிறதுனால நமக்கு என்ன பலன் இவைகளை இந்த காஷி விரிவாக காண்பிக்கிறது இந்த காஷி கண்டத்திற்கு நிறைய வியாக்கியானங்கள் மகான்கள் செய்திருக்கா ஏன்னா இந்த காசி யாத்திரை போகக்கூடியதான முறையை சொல்கிற பொழுது பரமேஸ்வரனுடைய பிரபாவங்கள் இந்த கலியிலே ஆராதிக்க வேண்டியதான தெய்வம் பரமேஸ்வரன் அப்படின்னு சித்தாந்தமாக சொல்லியிருக்கு இந்த காஷிகண்டத்தில் பிறகு நாகரகண்டம் இருக்குது அவந்தி கண்டம் பிரபாசகண்டம் இவைகளிலே தான் விரதங்களும் அந்தந்த விரதங்களுக்கான சரித்திரங்களும் சொல்லப்படுறது அத்தனை தேவதைகளுடைய மகிமைகள் பெருமைகள் சொல்லப்படுறது இதில் முக்கியமாக நம்முடைய இந்த பூகோளம் இந்த பூமியானது எப்படி இருந்தது ஆரம்பகட்டத்தில் அப்படிங்கிறத ரொம்ப ரசித்து விரிவாக வியாசாச்சாரியால் காண்பிக்கிற எப்படி இருந்த நம்முடைய பூமி தற்காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நன்றாக உணர முடிகிறது இந்த ஸ்காந்த புராணத்தை பொழுது மிகவும் முக்கியமாக நாம் செய்யக்கூடியதான சத்தியநாராயண பூஜை சிவலிங்க பூஜை இவைகளை விரிவாக காண்பிக்கிறது இந்த ஸ்கந்த புராணம் அப்படி பதினெட்டு புராணங்களுக்குள்ளே இந்த ஸ்காந்த புராணத்திற்கு பெருமைகள் நிறைய காண்பிக்கப்படுறது சொல்லப்படுறது இந்த பாரத தேசத்தினுடைய பெருமையை பல அத்தியாயங்கள் மூலமாக வியாசாச்சாரியர் காண்பிக்கிறார் அப்படி இந்த ஸ்காந்த புராணத்தை படிப்பதினாலே நமக்கு சூலரோகம் முதலான வியாதிகள் வராதுன்னு அந்த ஃபலஸ்ருதியில் சொல்லப்படுறது சிவாபராதத்தினாலே வரக்கூடியதான வியாதிக்கு நிவர்த்தியே கிடையாது சிவாபராதத்தினாலே என்ன வியாதி வரும்னா சித்தம் கெட்டு போகும் மனது கெட்டு போகும் புத்தி கெட்டு போகும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரும் இந்த வியாதிகள் வந்துட்டதானால் இதற்கு கிடையாது ஆனால் இந்த வியாதியை எப்படி நாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் என்கிற உபாதங்களை இந்த ஸ்காந்த புராணம் காண்பிக்கிறது அப்படி ரொம்ப முக்கியமான புராணங்களுக்குள்ளே இந்த ஸ்காந்த புராணமும் வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம் மேற்கொண்டும் அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்